தினம் ஒரு தகவல் வழங்குபவர் ப ராமலிங்கம் ஆசிரியர் பன்ருட்டி அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் இருபதாக திகழ்பவர் திருநாவுக்கரசு நாயனார் அவரை பற்றி உங்களோடு இன்று உரையாற்றுகிறேன் தென்பெண்ணையாறு சிறப்போடு பாய்ந்து வளம் சேர்க்கும் நடுநாட்டில் திருவாமூர் என்கிற ஊரில் வேளாளர் குடும்பத்தில் புகழனார் மாதினியார் என்கிற தம்பதியருக்கு மகனாக சித்திரை மாதம் சதயம் நட்சத்திரத்தில் திருநாவுக்கரசர் பிறந்தார் இவருக்கு முன்னதாக திலகவதார் என்ற தமக்கியர் இவருக்கு பிறந்தராவார் திருநாவுக்கரசர் இறை வழிபாட்டை பெரிதும் போற்றி வழிபட்டு வந்தவர் அக்கால் திலகவதிக்கு வயது பனிரெண்டு இருக்கும்போது அவருக்கு திருமணம் செய்ய முயற்சித்தனர் அதற்கேற்றவாறு விளங்கும் போர் வீரர் கலிப்பகையாருக்கு திலகவதியாரை திருமணம் செய்து கொடுக்க நிச்சயிக்கப்பட்டது திலகவதியாருக்கு நிச்சயம் நடந்த சில தினங்கள் கழித்து வடபுலத்தில் போர் மூண்டது கலிப்பகையார் சேனாதிபதியாக புறப்பட்டார் அப்போரில் கலிப்பகையார் பகைவர்களுடன் எதிர்த்து போராடினார் இதற்கிடையில் புகழனாருக்கு திடீரென்று நோய் வந்து இறந்து இறந்து போனதோடு அவர் பிரிவு துயர் தாங்காது மனைவி மாதனியாரும் இறந்து போனார் களிப்பகையாரும் படப்புல போரில் பகைவர்களை எதிர்த்து தானும் உயர் நீத்தார் இச்செய்தி அறிந்த திலகவதியார் என்னை திருமணம் செய்ய நிச்சித்த அவரே என் கணவர் அவர் இல்லாமல் நான் வாழக்கூடாது என்று கூறி சாக துணிந்தாள் உடனே தம்பி மருளிக்கியார் அக்காலை சாவிலிருந்து காப்பாற்றினார் திலகவதியார் இரபக்தி பூண்டு சிவபெருமான் மீது மிகுந்த பக்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார் தம்பி மருள் நீக்கியாரோ சமண சமயத்தில் சேர்ந்து தர்மசேனர் என்ற பெயர் தாங்கி சமண மதத்திற்கு தொண்டாற்றினார் இதை கண்டு மனம் மருந்திய திலகவதியாரின் கனவில் இறைவன் தோன்றி மருள் நீக்கியாருக்கு சூழநோயை தந்து மனம் திறந்த செய்வேன் கூறி மறைந்தார் இறைவன் கூறியவாறே கடுமையான சூழநோய் தர்மசேனராகிய மருளிக்கியாருக்கு வந்தது கொடிய நோய் அவரை உருக்கி எடுத்தது சமண சமய துறவையில் எவ்வளவும் முயற்சித்தும் நோய் குறைந்தபாடில்லை என் கொடிய நோயை தீர்க்காத மதத்திலிருந்து என்ன பயன் என்று யோசித்து மருளிக்காருக்கு அக்கால் திலகவதியின் நினைவு வர உடனே புறப்பட்டு திலகவாதியாரியை வந்தடைந்தார் இனினி சிவபெருமானுக்கு தொண்டு செய்து சைவம் தலைத்தோங்க பாடுபடி என்று கூறி திலகவாதியார் மருளிக்கியாருக்கு திருநீற்றை தந்தார் அதனை பூசிக்கொண்ட மருளிக்கியாரின் சூழல் நோய் மாயமாக மறைந்தது திலகவாதிகளுடன் திருவதிக திருவேட்டானம் திருக்கோயிலுக்குள் நுழையும் போது சிவபெருமானின் அருள் பெற்று மருளிக்கியார் தேவாரம் திருப்பதிகத்தை பாடத் தொடங்கினார் அப்போது வானில் வயமணக்க திருப்பதியும் பாடிதால் இன்று பெயர் நாவுக்கரசு என்ற குரல் ஒழித்தது அன்று மருணிக்கியார் திருநாவுக்கரசு நாயனாக போற்றப்பட்டார் பின்னர் திருநாவுக்கரசரின் இந்தியாவில் உள்ள பல திருத்தலங்களுக்கு சென்றும் பல பெரியோர்கள் தரிசித்தும் நீண்ட நெடிய பயணம் மேற்கொண்டு இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டார் திருநாவுக்கரசு வரலாற்றில் நீண்ட நெடிய பக்தி பயணம் மிளீர்கிறது அதனால் நாம் அனைவரும் சிவனாலயத்திற்கு செல்வோம் சிவனை வணங்குவோம் நாயன்மார்களை வணங்குவோம் அவர்களின் பெறுவோம் சிவனடியார்களுக்கு உதவிகள் செய்வோம் நாம் அனைவரும் சிவதுண்டுகள் செய்வோம் சிவாலயத்தில் அன்னதானங்கள் செய்வோம் நோய் நொடியின்றி வாழ்வோம் நன்றி வணக்கம்